அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து தலைவன் அல்லது அரசன் எண்ணுவதெல்லாம் தனது பொறுப்பிலுள்ள அமைப்பின் உயர்விற்கான வழிமுறைகளையே ஆழ்ந்து எண்ணி செயல்பட வேண்டும் அந்த உயர்வானது மேன்மை பயனானது ஒருவேளை ஊழினால் அல்லது விதியினால் அப்பொழுது நிறைவேறாமல் போனாலும் அந்த ஆழ்ந்த உயர்வெண்ணமானது நீங்காத தன்மையை உடையதாகும் ஏழாவது குரட்பா சிதைவிடத்து உல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு யானை போர்க்களத்தில் அம்புகளால் தைக்கப்பட்டு புண்பட்டாலும் தளராமல் நகர்ந்து சென்று போரிட்டு தனது வலிமையை நிலைநிறுத்தும் அதுபோல ஊக்கப்பண்பில் மேலோங்கியவர் தாம் நினைத்த குறிக்கோளை அடையும் முயற்சியில் தமது உடலுக்கு அழிவே ஏற்பட்டாலும் தளரமாட்டார் தளராமல் செயல்பட்டு ஊக்கத்தின் சிறப்பை உணர்த்தி நிலைநாட்டுவார் 5 6 7 குரட்பாக்கள் ஊக்கம் உடையவருடைய உயர்வை உணர்த்தின எட்டாவது குரட்பா உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு மனதில் ஊக்க உணர்ச்சியை வளர்க்காதவர் மக்களுள் செல்வத்தை பிறர்க்கு வழங்கும் வள்ளல் தன்மையை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்ற பெருமிதத்தை அடையமாட்டார் ஊக்கத்தினால் முயற்சி முயற்சியால் செல்வம் செல்வத்தால் கொடை கொடையினால் வள்ளல் வள்ளற் பண்பால் பெருமிதம் என்ற கருத்தையும் இக்குரட்பாவில் நன்கு பார்த்தோம் ஒன்பதாவது குரட்பா பரியது கூறுங் கோட்டது ஆயினும் ை வெறும் புலி தாக்குரின் யானை எல்லா விலங்குகளிலும் பெரிய உடம்பை உடையது அது மட்டுமல்ல கூர்மையான கொம்புகளையும் உடையது ஆனாலும் புலி தாக்கினால் அச்சப்படும் தலைவனானவன் அனைத்து வலிமைகளை பெற்றிருந்தாலும் ஊக்கம் இல்லாமல் போனால் ஊக்கமுடையவனைக் கண்டு அஞ்ச வரும் என்ற கருத்து இக்குரட்பாவில் பிரிது முடிதல் என்ற அணியின் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கிறது பத்தாவது குரட்பா உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதியில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு ஒருவனுக்கு வளமளிப்பது அதாவது உண்மை செல்வத்தை வளர்ப்பது அறிவு செல்வத்தை வளர்ப்பது உள்ளத்தில் உள்ள ஊக்கப்பண்பே ஆகும் அவ்வூக்கப்பண்பு இல்லாதவர் பட்டுப்போன மரத்திற்கு நிகராவர் மரத்திற்கும் ஊக்கமில்லாதவருக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால் மனித உடல் மட்டுமே வேறொன்றும் வேற்றுமை இல்லை எட்டு ஒன்பது பத்து மூன்று குரட்பாக்களில் ஊக்கமில்லாதவருடைய தாழ்வு அல்லது இழிவு உணர்த்தப்பட்டது இவ்வதிகாரத்தின் தொகை பொருள் ஒன்று ஊக்கமுடையவரே உடையர் என்ற சொல்லுக்கு உரியவர் இரண்டு பொருள் உடைமையை காட்டிலும் ஊக்கம் உடைமையே ஒருவனுக்கு உண்மையான உடைமை ஆகும் மூன்று ஆக்கம் இழந்தாலும் ஊக்கம் உடையார் உள்ளம் கலங்கார் நான்கு ஊக்கம் உடையவரை ஆக்கம் தேடிச் சென்று அடையும் ஐந்து தம் ஊக்கத்துக்குத் தக்கவாறே மக்கள் உயர்வை அடைவர் ஆறு தான் உயர்ந்த நிலையை அடையுமாறு ஒருவன் உள்ளுதல் வேண்டும் ஏழு உள்ளியது தவறினும் ஊக்கமுடையார் தம் உள்ளம் தளரார் எட்டு உள்ளத்தில் ஊக்கம் இல்லாதவர் வள்ளல் என்ற பெருமிதத்தை எய்தார் ஒன்பது உருவத்தில் மிகப் பெரியவனாயினும் ஊக்கம் இல்லாதவன் ஊக்கமுடையவனைக் கண்டு அஞ்சுவான் ஒன்பது அனைத்து உடைமைகளை உடையவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் ஊக்கமில்லை என்றால்